எடுத்துப்போ பச்சை வாழைக்காய் எடுத்து அதோட தோல் ஒரு மூணு பீஸ் சின்ன சின்ன துண்டா ஒரு மூணு துண்டு எடுத்துக்கலாம் பூண்டு பொற்கள் அஞ்சு மிளகு பத்து பூண்டு பல் மிளகு எல்லாம் நல்லா இடிச்சுட்டு இந்த ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துப்போம் தண்ணியை கொதிக்க விடுவோம் அந்த தண்ணியில் இந்த பத்து வாழைப்பூ வாழைக்காய் தோல் பூண்டு பற்கள் மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் அந்த அரை லிட்டர் தண்ணி வந்து இரநூறு எம்எல் அற அளவுக்கு சுண்டை கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆற வச்சு காலை நூறு எம்எல் மதியம் நூறு எம்எல் ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாலே அவங்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் நோய் குணமாயிடும் வேறு சில இலைமுறைகளும் சொல்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும் சோற்றுக்கட்டாய எடுத்துப்போம் சோற்றுக்கட்டாயோட வெண்டயத்தை ஊற வச்சு மோரில் கலந்து இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரணும் அப்படி இல்லைனா நெல்லிக்காய் வட்டல் இருக்கு இல்லையா அதோட அதோடய கொட்டை எடுத்து பொடி பண்ணி அதை மோரில் கலந்து அதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் அப்படி இல்லா அசோகப்பட்டை சூரணம் நாட்டு மருந்து கடைய கிடைக்கும் அதிக வெள்ளைப்படுதல் இருந்ததுன்னா ஒரு கிராம் காலையிலும் ஒரு கிராம் இரவிலும் எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டு பால் குடிச்சிடணும் கொஞ்சமாதான் ஆகுது அப்படின்னா ஒரு கிராம் அளவு காலையில மட்டும் விரும்ப வயிற்றுல எடுத்துக்கிட்டு வந்தா போதும் வெள்ளைப்படுதோ வெகு விரைவில் குணமாயிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்